சிவசம்ச்சாரியமியம் அமதாச்சாரிய வந்தேபரம் ஓ ஆய மீண சுத்திரமோலமிந்திர ஷதம்மையாஸ் கரம் மே அமனேயுதர்மாயி சன் மயி சன் ஓ ோருபியோ நமஹோ திருத்திரேவியோ விஜிக்கே தியமோ விஜயே மீய தஐ அகேவ் விஜய அகமேவீ தை வி دே्यो ہو پراتوربَو تنّ و جانتا تنّ تنّو يجانتا تنّ تنّو يجانتا دेपयो ہو پراتوربَو تنّو يجانتا کميتم یک்سمити تنّو ततेती ஜாத்த வேதானீத்த தமப்பவீத்த அக்னீர்வா அகமஸ்மி அபீத் ஜாத்தவேத்தம் வீரிய அப்பேயம் எதிம் பிவிய திருணம் நித்தி தகதி तन्न தன்ன தன்ன சசாக தக்தும் சதத ஏவ நிவத்தை நைத்தத சகம் விஜாத்தும் எதே தத் யக்ஷமிதி இதுவரைக்கும் நம்ம பார்ப்போம் அக்னி பகவான் போய் ஃபஸ்ட் பால்ல அவுட் ஆயிட்டு வந்துட்டாரு சில பேர் ஓஞ்சு இப்படி போறதுக்கு மேல இப்படி போயிடும் கரெக்டா நிதானமா போய் இப்படி பண்ண அது ரொம்ப அவமானமாயிடும் இப்படி வந்தா பரவாயில்ல இப்படி போய் அப்படி பிடிக்கிறான பிடிக்கிறான அவன் இப்படிலாம் பார்ப்பான் அப்படிலாம் பார்ப்பான் இவர் இப்படிலாம் பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு ஓகே ஒரு வாங்க போன ஆள் எப்படி வேகமாக போனோன்னா அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக திரும்பி வர்றார் இவர் திரும்பி வந்தோன்னே என்ன அப்பா திரும்பி வந்துட்டேன் ஏதாவது கண்டையா ஒன்றும் தெரியல சுவாமி அதெல்லாம் நம்மளால் முடியாத பிள்ளை இருக்குது ஓகே அடுத்து யாரு மிஸ்டர் வாயு பகவான் எல்லாரும் ஒரு ரவுண்டு பார்க்குறாங்க அத்தை வாயமப்புருவன்னு மாயவே தத் விஜானீஹி ஹிமதத் எக்ஷமிதி ததே தீ சொல்றாரு அத்தகா அத்தகான பிறகு ஆஃப்டர் எப்படி தேர் அக்னி பகவான் வந்த பிறகு வந்த பிறகு என்ன சோ அக்னி பகவான் கிட்ட நியூஸ் கேட்டாங்க ஒன்னும் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகல எல்லாம் முடியல போல இருக்கு எவனை கண்டுபிடிக்குமில்ல என்னால ஒத்து தம்பிதான சின்ன பையன் தான விட்டுருகாசாத் அக்னிகிட்டு வாயு வந்து மூத்தவன் அது மாதிரி அக் கூட பரவாயில்ல இந்த வாயு வந்ததுன்னா காத்து அடிச்சதுன்னு வச்சுக்கோ ரோடுலாம் ஒன்னும் பண்ண முடியாது நமக்கு இந்த மழை வந்து சாதாரணமா பெஞ்சா பரவாயில்ல அதோட காத்து புயல் வந்து புயல் கலப்பிடுதுன்னா அவ்வளவுதான் மோர்வி அப்படின் அந்த மாதிரி எல்லாம் வந்து தாங்காது புயல் வந்து எவ்வளவு அந்த காத்து அடிச்சதுன்னா பெரிய பெரிய மரத்தெல்லாம் சாதிச்சிடும் பில்டிங் எல்லாம் அதோட எல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அது புயல் அந்த காத்து வாயு பகவானுக்கு அத்தனை சக்தி இருக்கிறது அதனால நீங்க ரொம்ப பெரிய ஆளு நீங்க நீங்க போய் பாரும் ஏ வாயோக ஏதத் விஜாநாகி எல்லா சேம் மந்திர சேம் வேர்ட்ஸ் அங்க அக்னின்னு போட்டுக்கணும் இங்க வாயுன்னு போட்டுக்கணும் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் ஓகே ஏ ஏ வாயோ ஏதத் விஜாநீகி வாயு தேவரை நீர் போய் அறிந்து வரும் ஓகே கிமே தத் யக்ஷமிதி அந்த அந்த எக்ஷன் யாருன்றத நீ தெரிஞ்சிருந்து வா எல்லாருக்காக சார்பா ஓகே ததாஸ்தோ கதா இதி நான் போய் பார்த்துட்டு வரேன் நானும் கை பார்க்கிறேன் யாரு அவன் பார்க்கிறேன் நான் போய் நான் போய் பார்த்துட்டு வரேன் உங்களுக்கு என்ன கவலை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சில பேர் நான் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் எல்லாம் முடிச்சுடுறேன் இந்தப்ப பாத்துக்கிறேன் சொன்னியா அதெல்லாம் அப்படிதான் சார் போகும் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாம் ஒர்க் அவுட்டா இந்த இளனி விற்கிற கதைகள் இந்த இளனி விற்கிறவன் கதை தான் சில பேர் சொல்லுவான் நம்ம மேல நீங்க அப்படி வெட்டி கொடுப்பா நான் என்ன கேட்டேன் நீ கொடுத்துட்ட நான் உள்ள புகுந்து பாத்துக்க முடியுமா ஆனா இப்பதான் அப்படியே சரளமா பேசுவான் முன்னாடி என்னையா பேசுன இப்ப என்ன பேசுற கவனையப்பட மாட்டோம் ரொம்ப நாள் எனக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஜனங்க மாத்தி மாத்தி பேசறது அப்படிங்க ரொம்ப அப்புறம் பார்த்தா நிறைய ஜனங்க அப்படிதான் இருக்காங்க சகஜமா இருக்காங்க சாதாரணமா இவனும் அப்படி பேசுறான் இவனும் அப்படி பேசுறான் ஓ அப்ப நம்ம தான் வந்து அன்டச்சபிலிட்டியா தனியா இருக்கும் போல இருக்கு நபரேன் அர்த்தமே தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன டெஃபினட்டோ அதனால வாயு பவான் சொல்றேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு வர ததாஸ்து நீங்க எதுவும் கோலப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு இந்த எட்டாவது மந்திரத்துல அதே மாதிரி போறது போற தத அபியம் தபிய அது அபியவத்தோசீதி வாயுர்வா வாயர்வா அகமஸ்மி அப்ரவீத்தே மாதர்ஸ்வாம் அகமஸ்மிதி இந்த பக்கம் உயர் இருக்க இடத்துல யாரும் வரக்கூடாது அதை பார்த்துக்கணும் ஓகே அவர் வந்து அந்த யக்ஷேவனை போய் அணுகினார் ஓகே அந்த யக்ஷேவனை தது அப்பயத்தவது அப்பியத்திரவதுன்னா வாயு தேவன் வாயு பகவான் அன்னைக்கு நான் போய் சேர்ந்தாரு போய் சேர்ந்த உடனே வாயு பகவான் தான் கேட்கணும் நீர் யாருன்னு கேட்கணும் அதுக்கு தான் வந்திருக்காரு இவர் அங்க கேட்கறதுக்குன்னா அவனை மாதிரியே வந்து அங்கும் சி இங்க லோக்கலா இப்படி வாய் சவடெல்லாம் விட்டுலாம் சில பர்சன் கிட்ட நேர போனோம்னா சப்த நாடையும் உணவு இல்ல அதனால இது நேச்சுரல் இது இன்னும் சொல்லிட்டே இருந்தீங்களே இப்ப அவன் வந்திருக்கான் நீங்க சொல்லுங்களேன் நான் இப்படி உள்ள வந்தோன்னே எங்க அப்பா அப்படி போயிடுவார் இப்பதான் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நே சில பேரு வெளியில சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆணை பார்த்தோன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க அது போல இது இங்கே மாத்திரலை அத போல வெளியில போய் எடுக்கும்போது நான் வந்த பிறகு இப்படி செஞ்சுடலாம் ஓகே சே செஞ்சிடலாம் டா முன்னாடி வேற மாதிரி சொன்னேன் இப்போ அவர் வந்தோம் நம்ம அப்படியே மாத்திர ஏன் அவரு தான் சொல்றாரு செஞ்சிருவோம் அதனால சோ நமக்கு மேலே ஒருத்தர் இருந்து வச்சுக்கோ ஓ கெப்பாசிட்டி அதிகமா இருந்தா சுற்றணும் அங்க போன உடனே என்ன சொல்றோம் என்ன கேட்க வந்தோம் எல்லாம் மறந்து போய் அவ கேட்கிறாரு இப்போ யக்ஷன் கக யார் யார் போய் யார் கேட்கறது விசாரிக்கிறது போனது இவங்க தான் வாயு பகவான் நீ யார் கேட்கிறாங்க நான் தான் வாயு பகவான் நான் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து எல்லையே கிடையாது பவுண்டரி கிடையாது நான் எல்லா பக்கம் வருவேன் எந்த பக்கம் வேணா போவேன் அப்படிப்பட்டவன் நான் அப்படின்றத சர்வத்திர வாதி எல்லா இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடியவர் எவரோ அவர் தான் வாயு பகவான் என்ன ஸ்பெஷல் சக்தி இருக்கிறது ஏதாவது அவருடைய சொல்றார் நீ யாரு கேட்ட சும்மா விடுமா இவ்வளவு பட்டம் இவ்வளவு பேரு இங்கெல்லாம் கொடுத்துருக்கா சேவாரத்தன்லாம் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க அங்கே பேர் பட்டம் கொடுத்துருக்காங்க நமக்கு டைட்டில்லாம் டைட்டில்லாம் போடுவா ஏன் யார் யாரோ சொன்னதெல்லாம் ஒரு பெரிய டைட்டில் போட்டு அப்படி அதில் ஒரு பெருமை பாரு இல்லையா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இந்த பட்டம்லாம் போட்டுக்கிறது ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மேலே இருக்க ஆளுக்கே இதெல்லாம் இருக்க பழக்கம் இந்த பழக்கம்லாம் நமக்கு இன்னும் புதுசு இல்லை அங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கு போல நான் வந்து சாதாரண மாதரி அகமஸ்மி தடுக்க முடியாது அப்படி மாதரி ஆகாசத்தில் சுதந்திரமாக சஞ்சரிக்கிறவன் பேர் ஓகே அப்பேர் பெற்றவன் நான் அகமஸ்மி அப்புறீத் அப்படி அப்படி பதில் அளித்தார் யாரு இந்த வாயு பகவான் அப்படி பதில் சரி என்ன பதில் இப்ப நீ யாருன்னு சொல்றது இன்சல்ட் வாயு பகவானை போய் இப்ப காத்தடிக்கிறது காத்தடிக்கிறது கேட்ட மேல இருக்கு காத்து இல்ல இப்ப இப்படி சில்லுன்னு காத்து வருது என்னதுன்னு கேட்டா என்ன அர்த்தம் வாயு பகவான் வந்து நிக்கிறார்த்தடிக்கும்போது நீ யாரு கேட்டா என்ன அர்த்தம் வெரி இன்சல்ட்டு இல்லையா அந்த மாதிரி இன்சல்ட் ஆகிறது திருப்பி இன்சல்ட் மேல இன்சல்ட் ஏன்னா உனக்கு வந்து கர்வம் வர வர அடுத்ததுக்கு அடுத்துட்டு கேட்பாங்க அதுலயே ஃபெயிலூர் ஆகிடும் ஓகே அடுத்தது அடுத்ததுன்னு போயிடும் ஒரே டென்ஷன் ஆகும் பார்த்திருக்கணும் ஆபீஸ்ல பள்ளியிலாம் பார்த்திருக்கீங்க இதுல படிப்படியா படிப்படியா இம்ப்ரூவ் ஆகும் கோபம் எனக்கு எவ கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்ம ஒரு இடத்துல புரிஞ்சுக்க தெரியணும் நம்ம சில சமயம் கர்ணைய கர்ணனுடைய ஓவர் கான்பிடென்ட் கூடாது அது ப்ராப்ளம் அது அப்ப தன்னுடைய தன் வலிமை மாற்றான் வலிமை தெரிந்து கொள்ளணும் சொல்றார் வள்ளுவர் அதனோட என்னுடைய வலிமை மாத்திர மாற்றானுடைய வலிமையை தெரிந்துக்கணும் அது அதுதான் புத்திசாலித்தனம் அதனால இங்க என்ன சொல்றான் என்னால சோ என் பேர் எல்லாம் அறிவித்தான் ஊ ஆறியூனா ஊறிவிடும் நீ வாட்டாரியோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன செஞ்சிருக்க என்ன சக்தி இருக்குது உனக்கு என்ன பவர் இருக்கு என்ன பவர் இருக்கு உனக்கு என்ன ஒரு பய அசைச்சுக்க முடியாது இந்த ஆபீஸ்ல இப்படி ரிட்டையர்மெண்ட் ஆக போற இதுல என்ன அசைக்க முடியாது இல்லையா அப்படி சொன்னாலும் இன்னைக்கு ஆபீஸ்ல இல்ல இல்லையா அப்படி பரம்பரை பரம்பரை சொன்னாலும் இன்னைக்கு ஆபீஸ்ல கிடையாது அந்த வாட்சுமன் மாத்திரம் கண்டினியூஸா தொடர்ந்துருப்பான் அந்த ஆபீஸ்ல அதனால இந்த கர்வம் மாத்திரம் கூடாதுப்பா அதனால இங்க என்ன சொல்றாரு திருப்பி சரி இங்க ஒன்பதாவது மந்திரத்தில் உனக்கு என்ன பலம் இருக்கு சக்தி இருக்குது பவர் இருக்கு சொல்லுப்பா அதை சொல்லு ஒன்பதாவது மந்திரம் தஸ்மி அபீ தகும் சர்வ மாதத்தீயம் பிருத்திவ்யாமிதி ஓகே இந்த உங்கிட்ட கிம் வீரியம் கிம் வீரியம் இதி உனக்கு என்ன சக்தி பவர் உங்கிட்ட இருக்கிறது சொல்லு இப்படி கேட்கறது அவமானமான விஷயம் ஓகே எனக்கு இல்ல பவரா நான் எத்தனை ஊரா வந்து அடிச்சிருக்கேன் எத்தனை கப்பலை உருட்டி பெருட்டி இருக்கேன் அடிச்சு பண்ணிடுவேன் அது மாத்திர சர்வநாசம் பண்றது மாத்திர எல்லாரும் உயிரோட இருக்கிறதே காரணம் யாரால பிராணன் ஓகே இந்த இடத்துல வேக்கம் ஆயிடுச்சு பிராணன் இல்லைன்னு என்ன ஆகும் எபிர்த்தி பிராண பவர் இருங்க இருக்கிறது ஏன் மேல் உலோகத்தில் வந்து இப்ப வந்து இந்த சந்திர மண்டலத்துக்கு போறான்னா அவன் ஒரு ட்ரெஸ் போட்டுப்பான் நாற்பது நாற்பது கோடி ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏகப்பட்ட கோடி அது நாற்பது கோடி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பேர் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நாற்பது கோடி அதை போட்டிருக்கேன் அவன் ட்ரெஸ் இப்படி குண்டா ஒண்ணு இருக்கு அது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஹையஸ்ட் ரேட்டு அது ஒண்ணுதான் நினைக்கிறேன் நான் ரேட்டு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் ஆக்சிஜலா வச்சிருப்பான் அப்ப அங்க ஆக்சிஜன் இல்லை காத்து இல்லை ஓகே அப்போ கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா எது வந்து எது அசைஞ்சது காத்து வந்தாதான் கொடி அசை காத்து காத்து இல்லை காற்று இப்படிலாம் இப்படிலாம் காற்று எல்லாம் கவியெல்லாம் எழுதியிருக்கானே அந்த காத்து இங்க இல்லைன்னா எடுத்துட்டேனா உன்னால ஒரு நிமிஷம் வாழ முடியாது ஆயிடும் அதனால நான் எப்படிப்பட்டவன் நீ கேட்கிறிய நான் யாரு தெரியுமா அப்படின்னு பதில் சொல்றான் பிருத்திவ்யாபி பிரித்திவ்யாபி பூமியில என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனை விஷயத்தையும் இதம் சர்வம் இந்த பூமியில என்னெல்லாம் இருக்கிறதோ மனுஷன் கட்டினது இயற்கை உருவாக்கினது அது அனைத்தையும் சர்வம் அனைத்தையும் தூக்கிவிடுவேன் அப்படி தூக்கிட்டு விடு அப்படி பண்ணிடுவேன் அப்படின்றார் எல்லாத்தையும் தூக்கிடுவேன் எல்லாத்தையும் தூக்கிடுவேன் உன் நினைச்சா கூட தூக்கிடுவேன் இப்படி கேட்டிருக்கேன் சில பேர் சண்டை போடுவான் போரு அப்படி பண்ணுவான் நாங்க சென்னையில வந்து ஆரம்பத்தில் இப்படி இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஒரு ஆள் தான் நடக்க முடியும் இப்படி இறங்கடா உன்னைதான் சொல்றேன் இறங்கு இறங்கடா இப்படி மெட்ராஸ் பாஷம் நான் என்ன பண்ண இப்படி இந்த கராட்டை போஸ்டுக்குள்ள அப்படி கராட்டை தெரியுமா உனக்கு கராட்டை தெரியுமா அப்படியே போயிட்டான் இதுக்கு பேரு மாய உதாரணம் பேரு நான் வந்து தூக்கி போடுவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொன்னேன் எக்ஷன் அப்படியே சிரிச்சு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு தூக்கிறேனி ஓகே இப்ப நான் வைக்கிறேன் உன்ன பாரு தூக்கிறியா பாப்பேன் தஸ்மை तन्न த உயபேன்தா சவம் வி வாயு பகவானிடம் திருணம் திருணம்னா என்ன திருணம்னா அதே புல்லு எந்த புல்லு அந்த அக்னி பகவானுக்கு வச்சார அதே புல்லு அவன் தான் ஒண்ணுமே பண்ண முடியா போயிட்டான அதே புல்லு அவர் வேற ஒண்ணு கூட எடுத்துக்கல அதையே எடுத்து பாக்கெட்ல போட்டிருப்பார் இருக்க திருப்பி அதே இங்க வைக்கிறார் வச்சுட்டு ஓகே ரொம்ப இன்சல்ட் பண்ற ரொம்ப ஒரு சின்ன பையன் கூட தூக்கிடுவான் ஏன் ஓடி வந்து எல்கேஜி பையன் தூக்கிடுவான் அதை வந்து என்னை தூக்கத்தம்பலம் பேசுறது தூக்குனா தூக்கணும் இதை பண்ணு அப்புறம் நீ என்ன சொல்ற நான் செய்றா இதை நீ பண்ணு பண்ணி முடிச்சு நீ சொல்றதான் முதல்ல திருணம் சர்வ ஜபேன சர்வ ஜபேன முன்னாடி இருக்கணும் ஊதுறது கிட்டது முழு சக்தியை காட்டுற சர்வசவ என்ன கேட்கிற நீ கோம் இந்த காத்து வேகமா இருக்கணும் கோவம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இந்த வாயு வாயு பிரதானமா உள்ளவங்க கோவம் ஜாஸ்தி வரும் வருண காத்து இருக்க இந்த கபம் உடம்புக்காரங்களும் கொஞ்சம் கோவம் கம்மியா வரும் அதுலயே எல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கிறது வாயு அதெல்லாம் துருது துருது இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இருக்கு வாதம் பித்தம் கபம் சொல்றது இந்த வாதம் பித்தம் சைடுமா இருக்கிற உடம்பு அதனால ஒண்ணு கூடாது அந்த அமெரிக்கன் ஒரு பிளைட் விட்டான போகும்போது அந்த ஏர்போர்ட்ல இருக்க நெருங்கி போயிடுச்சு அந்த பிளைட் அப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன் அவ்வளவு ஸ்பீடு போகும் ஓகே சூப்பர் கேன்சல் பண்ணிட்டா அதனுடைய அது அப்படி டேக் ஆஃப் ஆகும்போது அதனுடைய போர்ஸ் இருக்க சரவுண்டிங்ஸ் எல்லாம் இங்க நீங்க லோக்கல்ல இருக்கிற ட்ரெயின் பிளைட் போகும்போது இந்த மரம் அப்படி இதுவாகும் நீ வண்டியில் ஓட்டும் போதே நீ வேகமா ஓட்டினா அந்த இது போகும் பாரு இந்த பிளாஸ்டிக் மத்ததெல்லாம் அடிச்சுட்டு அப்படி மேல கலப்பிட்டு போகும் வாயு பகவான் ஹெல்ப் தான் அவன் ஆஞ்சநேயன் போனால ஒரு பெரிய மலையில ஏற அப்படி பண்ண மலை உள்ள போயிடுச்சு காத்து அதனால முழு சக்தி இருக்கிறப்ப பவர் அவ்வளவு பவர் இருக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படி சக்தி இருக்கிறது அந்த சக்தி காத்து அதனால முழு சக்தி சர்வ ஜபேன உபப்ரேயாக அப்படி நெருங்கினார் ஒண்ணு நடக்கல தது ஆ தாத்தும் ஆதாத்தும் தூக்கவே முடியல ஒண்ணு முடியல ஓகே சக சகன வாயுதவரும் வெற்றிகரமாக ததையேவ விட்டார். திரும்பிவிட்டார் பேக் டு பெலூ அவனாவது பரவாயில்ல யாரு அக்னி பகவான் ஒரு அடி அடிச்சான் கேட்ச் கொடுத்தான் இவருக்கு இந்த மிடில் ஸ்டெம்ப்னு ஒண்ணு இருக்குல்ல படார ஒரு அடி இந்த கிருதயத்திலே அடிச்ச அடி உழுந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு இது ஏன் விழுந்துருத்து வேகமா பேசினா அங்க விழுந்துருது ஐ திங்க் அதுதான் இதெல்லாம் வாயு சம்பந்தமா இருக்கிறது இவங்க பஞ்ச கனெக்ஷன் இருக்கு போல இருக்கிறது அதனால யாருக்குமே இன்சர்ட் பண்ணி அக்ட் பேசலாம் எல்லாருக்கும் கோவம் வரும் டைரக்டா இன்டைரக்டா கோவம் வரும் அதனால தகரா வந்து மிடில் ஸ்டெம் அப்படியே பறந்து தூக்கி படுத்து எவ்வளவு தூரத்துக்கு அவமானம் வருவான் தெரியுமோ அவன் அவன் தம்பி அக்னிக்கு ஒண்ணும் புரியாது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனான் போன என்னப்பா என்ன அப்படி ரமே குறைஞ்சு போச்சு சரி அடுத்த ஆள் தலைவர் தான் போகணும் பெரியவர் தான் போகணும் அதனால எல்லாரும் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்து யார பாக்குறாங்க இந்திரன் ஓகே அவர் தான் தேவேந்திரன் சக்தி உள்ளவன் அவனுக்கு கர்வம் எல்லாரை விட கர்வம் ஜாஸ்தி ஓகே எக்கச்சக்கமான சக்தி உள்ள ஆளு அவன் அந்த பதினொன்னு எடுத்துக்கங்க அதேந்திர மகவண்ணே தானீகி கி தமிதி தேதி ததியவத் திருத்தே இவனோட சக்தி வந்து அதிகமான சக்தி இருக்கிறது அத்தா தேர் ஆஃப்டர் தேவர்கள் எல்லோரும் இந்திர இந்திரம் இந்திரனிடம் முறையிட்டார்கள் ஏ மகவன் மகவன ஏ சக்தி புரிஞ்சவரே பெரியாலே நீதான் எங்களுக்கு தலைவனாக இருக்கிறார் நீ போய் இவன் ஆறு போய் கிம் ஏத்தம் கிம் ஏதம் இந்த யக்ஷன் யாருன்னு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்பதான் சரிப்பட்டு வரும் விஜாநீகி நீங்கள் அறிந்துவாரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஒட்டுக்கா எல்லும்பேன்டாதீங்க உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்து என்ன பிரயோஜனம் நானே போறேன் எதிர்க்க அப்படி சொல்லி இந்திரன் வந்து பதில் அளித்தார் தது அந்த எக்ஷனை அப்பியவத்து எ பத்து அப்படின்னா அணுகினார் இந்திரன் அணுகினார் அப்படி அணுகும் போது என்ன தஸ்மா தே திரோத்தே திரோத்த தேங்கிருந்து காட்சியாது கொடுத்தாரு இந்திரனுக்கு காட்சியை கொடுக்கல ஓகே அந்த பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் ஏன்னா இவருடைய திக்கு ஈகோ அப்படிங்கிறது ஈகோ குறைஞ்சதுன்னா கண்ணப்ப நாயனருக்கு நேரடியா காட்சி கொடுத்தார் அந்த பத்மபாத்தர் இருந்தாரு சங்கரோடைய சிஷ்ய அந்த காட்டுவாசிக்கு நரசிம்மர் வந்து காட்சி கொடுத்தாரு பத்மபாத்தர் புலம்புற நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் உனக்கு நரசிம்ம இதெல்லாம் ஸ்லோக்கெல்லாம் சொல்லி கண்ணம் மூடி நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காட்டு பயா முட்டால் பயா அவனுக்கு போய் காட்சி கொடுக்குறீங்க என்ன இது இங்கே பாரு அப்படிதான் சொல்லாத நீ அவன் கூட இருந்தனால என் குரலையாவது கேட்க தொடரும் உனக்கு அவனுக்கு இருந்த வேகம் தீவிரம் அது உன்னிடம் இல்லை அந்த காட்டு என்ன பண்ணினா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிக்கலை என்ன கேளுங்க அப்படின்னா உயிரை விட்டுருவோம்னு சொல்லிட்டு போனான் ஓகே அதனால கடைசி நேரத்துல என்ன பண்ணா இப்படி கொடியெல்லாம் போட்டான் சாயந்திரம் பொழுது சாயப்படுறது இனி அந்த இது நரசிம்மர் வரமாட்டார் அது அப்படி ஒரு ஆள் இல்லை இவனும் கூப்பிட்டுறான் சத்திய வேற சொல்லிட்டானே அதனால அப்படி ஒருத்தர் சேலஞ்ச் பண்ண இல்லை கொடியை போட்டு அப்படி தூக்குல போட்டுக்கிறதுக்கு போனான் சிங்க கர்ஜனச்சு ஒரு கடைசி ரவுண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதையே மனுஷ ரூபம் சிங்க ரூபத்தில் இருக்கிறது அந்த அந்த கொடி போட்டல கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு அதை போட்டு அதையே வளர்ச்சி விழுத்து நரசிம்மர் அவனை கட்டுண்டவர் அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அன்பனும் பிடிக்குள் அகங்காரத்தில் பிடிக்க முடியாத அவனை நீ வந்து கர்வத்தை எவ்வளவு விடறையும் அவ்வளவுக்கு சுலபம் ரொம்ப சுலபம் மனுஷால பிடிக்கிறது கஷ்டம் தெய்வத்தை பிடிக்கிறது ஈஸி ஈஸ்வரனை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரே ஒரு பத்திரம் புஷ்பம் நீ நல்ல சந்தோஷமா போட்டீன்னா போறோம் சீக்கிரமா ஆயிடும் ஆசுதோஷன்னு பேரு சிவனுக்கு பேரு ஆசுதோஷன் சீக்கிரமா அவனை ஏமாத்திடலமா ஓகே நீ சொல்லு இப்படி பண்ணிடணும்னு வச்சுக்கோ உடனே ஏதாவது கொடுத்துருவான் அதுதான் பஸ்மா சுரன் எல்லாம் கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் யாருக்கு கொடுக்கணும் இந்த ஆள் இருக்காருல்ல இவரு நம்ம ஆளு படுத்து இருக்காரு அவர் கொஞ்சம் விவரமான ஆள் அவர் ஏமாற மாட்டாரு அப்படியே பண்ணாலும் ஏதாவது இவர் போய் மாட்டிப்பாரு போய் காப்பாத்திட்டு வருவார் ஒவ்வொருத்தரையும் இவர் போய் மாட்டிப்பாரு ஆசு தோஷம் அப்படியே எமோஷனல் நீ கேட்கிற பக்தான் கொடுத்துருவார் முன்ன பின்னு யோசிக்க மாட்டார் எப்பெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடதெல்லாம் அப்படி இவர் வந்து போய் அவரை போய் மீட்டிட்டு வருவார் நான் பார்த்துக்கிறேன் அதனால இங்க வந்து இந்த கர்வம் நமக்கு ஆக குறைய குறையதான் இந்த விஷயமானது சாத்தியமாக இவனுக்கு கர்வம் ஜாஸ்தியானது அவனை பார்க்கிறது கூட முடியாமல் சாமர்த்தியம் உள்ளவன் அதற்கு தேவேந்திரன் இருக்கிறான் மத்த மாதிரி தேவர்களா இல்ல முப்பது கோடி பேர்களுக்கும் இவன் தலைவன் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கும் கெப்பாசிட்டி இருக்கு நீ தப்பு பண்ணலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் திருப்பி உன்னை திருத்திக்க தெரியணும் ஓகே கரெக்ஷன் பண்ண தெரியணும் மாத்திக்க தெரியணும் யாரு ஒருத்தர் தன்னை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் சக்சஸ் இப்ப வந்து துரியோதனனுக்கு மாத்திக்க முடியல தன்னை மாத்திக்க முடியல சகுனி மாமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் எனக்கு புரியுது புரியாமங்க இருக்கிறது அவங்க அப்பா சொல்றது புரியல எல்லாருக்கும் புரியுது ஆனா என்னால மாத்திக்க முடியலை மாத்திக்க முடியல சாக வேண்டிதான் இவனுக்கும் பிரச்சனை அர்ஜுனுக்கும் பிரச்சனை எனக்கு மாத்திக்கிறது கஷ்டமா இருக்கிறது ஆனா கூட முயற்சி பண்ணி அதிக முயற்சி பண்ணி எத்தனை சங்கருடைய வார்த்தை வரக்கூடாது அதிகமான முயற்சி தேவை அதிகமான முயற்சி தேவை அதனால இப்ப தேவையானது அதிகமான முயற்சி இப்போ இவனுடைய நிலைமை எங்க இருக்கான் இப்ப திரும்பி போக முடியாது தலைவனு சாதாரண தேவன் மாதிரி போய் திரும்பி போய் என்னாலே பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடாது அப்பதான் தேவேந்திரன் ஒரு சக்தி என்ன ஆகிறது அங்கேயே அங்கே நின்று நெஞ்ச முருகி வேண்டாம் வேண்டினா அம்பால் பிரசன்னாள் பிரசன்னாயி அந்த அம்பால் கிட்ட என்ன கேட்கிறான் பன்னெண்டாவது மந்திரம் சதஸ்மின் வா बहु बहु கிரிம் மாஜு சோபமான உமாம் ஹைமவா கோ வாச்சமி ओके அங்கேயே அவனுடைய தவமானது தொடர்கிறது ரியலைஸ் பண்றான் நான் வந்து அதிக கருவத்தோடு இருக்கேன் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி அவ அதெல்லாம் நீக்கினான் எப்படி நீக்கினா இதெல்லாம் நம்ம மானசீகமாக செய்யக்கூடிய ஆட்டிடியூடு ஓகே நீக்கின்னு அந்த தவத்தில் பெரிய முயற்சி பண்ணி திருப்பி வேண்டும் போது அங்க வந்து பகு சோபமானம் மிகவும் பிரகாசிக்கின்ற பிரைட்டாக இருக்கின்ற பிரகாசிக்கின்ற ஹைமவத்தின் ஹைம பத்தி ஹிமா ஹிமவனுடைய பொன் யாரு அப்படின்னா உமாம் உமாதேவி சாட்சாத் உமாதேவி காட்சி கொடுக்குறா அஜா காமகா அப்படி வந்த உடனே அவங்க அந்த உமா அம்பால் இருக்காங்க அந்த அம்பால் இங்க வந்து வேத சாஸ்திரத்துக்கு இன்டிகேஷன் எக்ஷன் வந்து பிரம்மத்துக்கு சமானம் இந்திரன் வந்து மனசுக்கு உருவகப்படுத்துறது இந்த டெக்ஸ்ட் கண்டினியூட்டி அது அக்னி பகவான் வந்து ஞானேந்திரியம் வாயு பகவான் வந்து கர்மேந்திரியம் இவர்கள் மனதுனால நீ முயற்சி பண்ணி விற்பி ஞானத்தை அடைய முடியும் ஓகே அந்த பிரமத்தை தெரிஞ்சிக்க முடியும் அதனால உமாதேவியானவள் உமா அப்படி சொன்னாலே அது ஓம்காரஸ்வரூபம் அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா லட்டர ஊ மா உ மா இம் ஓமார த்ரீஸ் ஓகே ஓம்கார சொரூபி உமா தேவி அம்பிகை அந்த அம்பிகை வந்து அவருக்கு வந்து அந்த யக்ஷன் யார் அவர் யார் அப்படின்றது கேட்க அந்த விஷயத்தெல்லாம் உமாதேவியானவள் இந்திரனுக்கு எல்ல விஷயத்தையும் சொல்லிக்கிறோம் அது யாருன்னா பிரம்ம தத்துவம் அது அது பிரம்மன் அந்த பிரம்மத்தனுடைய சக்தி தான் நீங்களுடைய சக்தி இருக்கிறதுக்கு இந்திரனுடைய சக்தி அந்த பிரம்மத்தினால தான் இருக்கிறது எக்ஷன் வந்தா இல்லையா அந்த பிரம்மத்தனுடைய சக்தி தான் இருக்கிறது அக்னியினுடைய சக்தி அக்னி அக்னியுடைய சக்தி அந்த பிரம்மத்து கிட்ட இருக்கிறது சக்தி வாயு இல்ல வாயு இல்லாம அந்த பிரம்மன் கிட்ட இருக்கிறது இது எங்க கேட்கிற மாதிரி இருக்கிறது அக்னிகி அக்னிகி மனோகோ மனதான் அதான் இங்க கனெக்ஷன் கதை வருது ஓகே அப்போ இவருடைய சக்தி கிடையாதப்பா இந்த சக்தி கிடையாது கண்ணுக்கு கண்ணுக்கு சக்தி கிடையாது கண்ணினுடைய சக்தி வேற இடத்துல இருக்கிறது அவரு பிரகாசம் பண்ணினார் இந்த கண்ணு பிரகாசிக்கும் ஓகே கண்ணினுடைய கண்ணாக இருப்பது அது இந்திரியத்தினுடைய இந்திரியமாக இருக்கிறது மனதனுடைய மனதாக இருக்கிறது பிராணனுடைய பிராணனாக இருக்கிறது அப்பேற்பட்ட சக்தி ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் பிரம்மன் அந்த பிரம்மன் சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் ஆத்மா அந்த ஆத்மா அகம் கனெக்ஷன் விட்டுறவே கிடாது அது இந்த அம்பாளுடைய உபதேசம் வந்தது அப்போ இத வந்து இந்த பிரம்மத்தை நான் அறியறதுக்கு நான் என்ன செய்யணும் உபாசனை பண்ணு கிடைக்கும் நீ உபாசியம் பண்ணி மனசை பண்ணி அந்த மனசை ஒருமுகப்படுத்தினா அதற்கான சக்தி உனக்கு கிடைக்கும் அப்ப உபாசனா மீன்ஸ் மெடிட்டேஷன் ஓகே மெடிடேஷன் கண்ணம் மூடி சில ஆலம்பனை வச்சுட்டு எக்ஷனுக்கு எக்ஷன் எப்படி வந்தான் அப்படின்னா பிரைட் பீம்ல வந்தான் அப்புறம் தோன்றி மறைஞ்சான் அப்புறம் யாராலையும் அணுக முடியாத அளவுக்கு சக்தியா இருந்தா அதையே நீ ஆலம்பனமா வச்சு ஆலம்பனம்னா உருவம் ஓகே இதுக்கு பேர் ஆலம்பனம் ஓம் வச்சு மெடிடேஷன் பண்றது வச்சு மெடிடேஷன் பண்றது சாலிகிராம் வச்சு மெடிடேஷன் பண்றது இல்லையா தெய்வத்தினுடைய உருவ படங்களை வச்சு பண்றது இதெல்லாம் வந்து ஆலம்பனம் அப்படி சொல்றது அந்த மாதிரி நான் இப்ப சொல்லிக் கொடுக்குறேன் அம்பாள் உபதேசம் பண்றா இவனுக்கு இந்திரனுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தட்ல நீ வச்சுண்டு உபாசியம் பண்ணினா மெடிட்டேஷன் பண்ண அந்த பிரம்ம தத்துவம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றான் எப்ப புரியுது ஆப்டர் லஞ்ச் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவா வசிஷத்தை ம்ா ஹரிோம் ஸ்ீரு நம ஹோம்